வணக்கம் ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இணைய சொத்துக்கள் விற்பனைக்கான மின்னணு சொத்துக்கள் வடிவிலான புடா பி யூடிஏ த்ரீ சிக்ஸ்டி என்ற இணையதளத்தை பஞ்சாப் மாநிலம் தொடங்கியுள்ளது இரண்டு மில் பஞ்சே மத்திய பிரதேசம் என்ற திட்டத்தின் நோக்கமானது கல்வியின் முக்கியத்துவத்தின் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது மூன்று ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மிக சிறந்த வீரராக முதலாவது தடகள பெண் வீராங்கனையாக ரிகாகோ ஹிக்கி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நான்கு ஐசிஇ சாட் 2 என்பது கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகா ஆகிய நாடுகளில் சூழ்ந்துள்ள நிலத்தின் பணியினுடைய சராசரி ஆண்டு உயர மாற்றங்களை அளவிடுவதற்காக நாசா அமைப்பால் தொடங்கப்பட்டுள்ளது ஐந்து பேரல் பிக் பாய் அதாவது பி ஆர் ஏ எல் பிக்பாய் பேர்ட் பிக்பாய் நினைவக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான நினைவு பரிசு மகாஜன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தூத்துக்குடியில் உள்ள வேதாந்த குழுமத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட விவகாரத்தில் முடிவெடுப்பதற்காக மூன்று பேர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் தலைவர் யார் இரண்டு உலக தேங்காய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மூன்று மூவிங் ஆன் மூவிங் ஃபார்வர்டு அதாவது அலுவலகத்தில் ஒரு ஆண்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் நான்கு அலுவல் மொழியின் துறை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது 5. இந்தியா மற்றும் இருபத்தி மூன்று நாடுகள் இணைந்து இந்திய பெருங்கடல் சீற்றம் என்ற பயிற்சியில் பங்கேற்று வருகிறது இந்த பயிற்சியை எந்த அமைப்பு நடத்துகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி